நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியத்தனாம் குற்றத்தை ஒப்புக்கொள்வதுதான் நேர்மையின் முதல் படி ஆம் குற்றத்தை ஒப்புக்கொள்வதுதான் நேர்மையின் முதல் படி என்கிறார் தாமஸ் கார்லில் நன்றி வணக்கம்